रूपाय, तापत्रय विनाशाय, சச்சிதானோத்தியேத்தாபயா வய நூத்தமோகர்ஷனியிஷயா வம்சத்துனர் கிருஷ்ணருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கிருஷ்ணருக்கு ஜாம்பவத்தியினுடைய புத்திரனாக பிறந்த சாம்பனுக்கு ஸ்திரீவேஷத்தை தரிக்கும்படி செய்து அந்த ரிஷிகள் இடத்துல கூட்டி கொண்டு போனார்கள் இவள் கேட்பதற்கு வெக்கப்படுகிறாங்கிறார் ப்ரஷ்டும் விலஜதி சாட்சாத் நேரடியாக உங்கள்கிட்ட கேட்கறத்துக்கு இவோ கூச்சப்படுகிறா அமோக தரிசனாக பிரபுருத ஹே அமோகதர்சனாக விப்ராஹா வீணற்ற விஷயங்களையெல்லாம் காணக்கூடிய சக்தி படைத்தவர்கள் மோகம்னால் வீணானதுன்னு அர்த்தம் அமோகம்னால் வீணில்லாதுன்னு அர்த்தம் உங்களுடைய பார்வையெல்லாம் வீணாக போகாது நீங்கள் சொன்னால் எல்லாம் சரியாக இருக்கும் ஆகையினால நீங்கள் வந்து சொல்லணும் புத்திர காமாகா எங்கள் முகமாக கேட்குறா நேரடியாக அவள் கேட்குறதுக்கு வெக்கமாக அவளுக்கு பிரசவமாக போகிறது அவளுக்கு பையன் பிறக்கணும்னு ஆசையாக இருக்கு அவள் என்ன குழந்தையை பெக்கப்போகிறாள் கிம் ஸ்வித் சஞ்சனிஷ்யி கன்னியாம்பா புத்திரம்பா அவள் ஆண் குழந்தையா பெண் குழந்தையா சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி அவர்களிடத்தில் எதுகுமாரர்கள்லாம் சொன்னார்கள் இந்த யாதவ குடும்பத்தினர் எல்லாரும் சொன்னார்கள் என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் நம்ம ஒரு ஒரு பார்த்து கொண்டிருக்கோம் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கறது இல்லை அதனால ஒரு ஒரு இந்த விஷயங்கள் பார்த்து கொண்டிருக்கோம் புத்திர காமா கிம் சித் சஞ்சனயிஷிய எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரி ஓம் தேனி வேதபுரி